நாங்கள் ஒரு ஆடை அணிந்து தொழுவது பற்றி அவர்கள் நான் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களுடன் ஒரு பிரயாணத்தில் சென்றேன் ஒரு நாள் இரவு என்னுடைய ஒரு வேலைக்காக நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை சந்தித்தேன் அப்போது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என் மீது ஒரே ஒரு ஆடை மட்டுமே இருந்தது அதை நான் சேர்த்து இறுக்கமாக சுற்றி கொண்டு நபி செல்லமாக அழகி வசல்லம் அவர்களின் அருகில் நின்று தொழுதேன் அவர்கள் தொடுகையை முடித்துக் கொண்டதும் ஜாபிரே என்ன இரவு நேரத்தில் வந்திருக்கிறீர் என்றார்கள் நான் வந்த நோக்கத்தை அவர்களிடம் சொன்னேன் சொல்லி முடித்ததும் இது என்ன கை கால்கள் வெளியே தெரியாமல் துணியால் நெருக்கமாக சுற்றி இருப்பதை பார்க்கிறேன் என்ன நபி செல்லமாக அழகி வசல்லம் அவர்கள் நான் இது இருக்கமான ஆடை என்று கூறினேன் அப்போது நபிசல்லி அவர்கள் ஆடை விசாலமானதாக இருந்தால் அதன் ஒரு ஓரத்தை வலது தொழிலும் மற்றொரு ஓரத்தை இடது தோழிலுமாக அணிந்து கொள்ளுங்கள் ஆடை சிறியதாக இருந்தால் அதை இடுப்பில் அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் என விடையளித்தார்கள்